பாடம் பதினெட்டு புதிய செயல்கள் சட்டங்கள் உருவாக்க தடை அல்லாஹ் கூறுகின்றது பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி இரண்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகும் தான் எதையும் பதிவேட்டில் நாம் பதிவு செய்யாமல் இருப்பதில்லை ஆறாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் அதை அல்லாஹுவின் பக்கமும் அவனது தூதரின் பக்கமும் கொண்டு வாருங்கள் அத்தியாயம் ஒன்பதாவது மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக இது எனது நேரான பாதையாக உள்ளது அதை நீங்கள் பின்பற்றுங்கள் மற்ற வழிகளை பின்பற்றாதீர்கள் மீறினால் உங்களை அவன் வழியை விட்டு பிரித்து ஆறாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் நேசிப்பவர்களாக இருந்தால் உங்களை நேசிப்பான் உங்களுக்கு மன்னிப்பான் என நபியே நீர் கூறுவீராக மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி வசனம் இந்த பாடத்தில் இடம்பெறத்தக்க வசனங்கள் நிறைய உள்ளன மேலும் பிரபல்யமான நிறைய ஹதீஸ்களும் இந்த பாடத்திட்டத்தில் உள்ளன அவற்றில் ஒரு பகுதியை மட்டுமே நாம் கூறியுள்ளோம்